الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ويقول هو سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر انما انت مذكّر لسع عليه بما تذكر وقال ايضا والذين ظلموا انفسهم يظلمون فسبح الله العظيم ان الذين انذارهم الله تعالى انما وقال قال رسول الله صلى الله عليه وسلم هل على العاقل ان يكون فقيرًا لزمانه مقبلًا على شاخله حاضرًا لفضل اقانه இறுதி நபி முகமது வசல்லம் அவர்கள் மீதும் அண்ணாவின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமன் வாங்க எடுத்துழந்து உலகத்திலே அம்மாவுடைய ரபாவை நிறைவேற்றுவதற்காக அம்மாவின் கூடியிருக்கும் அம்மாவுடன் நல்லே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அம்மாவுக்கு ஆரம்பத்தாலா எவங்களை வாழ்க்கை அடுத்து நடக்குமாறு ஏறிருக்கிறானோ அப்படியான அம்மாவுடைய கட்டளைகளை மறுத்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அவ்வளாவுடைய கடைகளை ஹரான்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுங்காக தவிர்த்து தப்புவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தப்புவா வின் மூலம் செய்து கொள்கிறேன் சித்த குருவா அமைத்துமா சொல்லும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மாதத்தின் மூன்றாவது திமாவளியை கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து இருக்கிறோம் கொஞ்சம் உற்சாகமும் விழிப்புணர்ச்சியும் இதை அழித்துக் கொள்ள அவ்வளவு நமக்கு திருமண செய்வனா தூங்குவதை நான் கண்டாலும் யாரும் இந்த கருத்தை தவறாக எடுக்க வேண்டாம் இது கத்திப்பார்களுடைய உரிமை சிலருக்கு கட்டப்பாக இருந்தாலும் நான் சொல்வேன் எப்படி இறை அன்பை அடைவது அம்மாவின் நெருக்கத்தை அடைவது பிராயத்திருக்கிறது குரான் போதப்பட்டால் கிண்டி கொண்டு கேட்கலாம் போனை கிள்ளிக்கொண்டு கேட்கலாம் பக்கத்தில பேட்டி கொண்டும் கேட்கலாம் அங்கம் அங்க பார்த்து கொண்டும் கேட்கலாம் தூங்கி முட்டி கொண்டும் கேட்கலாம் அப்படி எல்லாரும் பேர் சம அல்லா சொல்வது இதை மாத்திரம் கேளுங்கள் வேறு வேலை செய்யாமல் கிழகிய உங்கள் உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும் குரான் வசனத்துடைய சத்திர்கள் எழுதப்பட்ட விடயங்களின் முதன்மையானது குரானை மையமாக அமைத்து செய்யப்படுகிற கிடைக்கும் இருக்கின்ற தலைப்பை ஒரு நிகழ்வினூடாக விளங்கப்படுத்துகிற அப்துல் தன்னுடைய செல்லக்கூடியவர் செருப்பை சைத்துக் கொண்டிருப்பதை கண்டு சொன்னாராம் பழைய செருப்பு பிஞ்சல கட்சி போடுறதை விட இந்த செருப்பை வீசிட்டு புதிய செருப்பு புதிய ஸ்லீப்பர் ஒன்று வாங்கினா நல்லா இருக்குமே அப்துல் வாய்ப்பு ஒரு பாடம் போட்டார்கள் அவர்களுக்கு அந்த மனிதருக்கு நான் கைத்துக் கொண்டிருக்கேன் நீயே வாங்கி தந்தை வேலையை பார்த்து விட்டு போன்றார்கள் அப்படியே வேலையை பார்த்துக் கொண்டு போ என்னுடைய கருப்பை நான் பாதிப்பேன் நீயே வாங்கித் தந்தாய் புதிய கருப்பு வாங்கி கொள்வதற்கு நீ யார் வேலையை பார்த்துட்டு போனது இதுதான் என்னுடைய தலை தேவை இல்லாத விடயங்களில் மூக்கை நுழைப்பது பற்றிய இஸ்லாமியர் கண்ணோட்டம் பிறருடைய பலாயிலே தலை போடுவது பற்றிய இஸ்லாமியர் பார்த்து இப்படிப்பட்டவர்களுக்கு சிறப்பு பெயர் ஒன்று இருக்கிறது இழிவான கருத்தை கொடுக்கின்ற ஒரு பெயர் சொதூலி சொதூலி என்றால் அவருக்கு தேவையில்லாத எல்லா விடயங்களிலும் ஏற்படுவார் தேவையான ஒன்றையும் செய்ய மாட்டார் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத தேடல் தேவையில்லாத பார்வை தேவையில்லாத வாசிப்பு தேவையில்லாத விசாரணை தேவையில்லாத ஆடியோ தேவையில்லாத வீடியோ தேவையில்லாத ஆர்டிக்கல் தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத சுற்றுனா அவர் அவருடைய பேச்சு சொல் செயல் உச்சங்களை மற்றும் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்தும் செயல்களும் மிக எக்டிவாக மிக ஹெல்ப்பராக இருப்பார் எல்லாமே யூஸ்லெஸ் ஆக இருக்கும் பயனற்றதாக இருக்கும் இவர்களை பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற என்ன என்ற தலைப்பிலே தான் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன் ஆரம்பத்திலே ஒரு மூன்று புலரசனங்களை வருகிற நம் எண்ணிக்கிற ஜுமாவுடைய தொழுகையிலே உருதப்படுகின்ற இரண்டு தான் ஒன்று நல்லது கெட்டது நரகம் நேரானது தவறானது பிழையானதை காட்ட வந்த முகமது உங்களுடைய வேலை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் ஞாபகப்படுத்துவதும் இன்னமான் முதற்கில் ஞாபகப்படுத்துவது பிரச்சாரம் செய்வது சொல்லுவதுதான் உங்களுடைய கடமை ையும்ஸும் கைகிட்டு குடிச்சு எடுத்து கொண்டு போய் சப்ளடி பார்த்தது அவட வேலை இலத்தும் நீங்கள் அவர்கள் தாக்கப்பட்டவர் அல்ல அவருடைய ஒவ்வொரு விடயங்களிலும் தலை போட்டு அவர்களுடைய உள் அவருடைய ஒவ்வொரு விடயங்களையும் பின்னா சென்று அவர்களுக்கு பின்னாடி ஒரு கண்காணிப்பாளராக ஒரு அதிகாரம் செலுத்துகின்ற ஒருவராக நீங்கள் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு அதிகாரி அல்ல முதற்கில் நீங்கள் ஞாபகப்படுத்துவர் நல்லதை சொல்லக்கூடியவர் அழைக்க இல்ல பல எட்டி வைப்பதுதான் உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு உள் விவகாரங்கள் எல்லாம் பொறுப்பு தரப்படவில்லை அவர்கள் எப்பொழுதுமே சிசிடிவி கேமரா போன்ற பின்னால் நோட்டமிட்டு கொண்டு ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு அவர்களுடைய படாய்களை பதிவிட்டுக் கொண்டு நீங்கள் செல்கின்ற வேலை உங்களுக்கு கிடையாது பார்க்கின்ற வேலை உங்களுடைய வேலை அல்ல நபியவர்களுக்கே தடுத்தபடியும் நமக்கு எப்படி அனுமதி நதியவர்களுக்கே தடுத்த பிறருடைய பலாயை பார்க்காதே என்ற விடயம் நதியவர்களுடைய உம்மத்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கிறோம் நதியவர்களுடைய வருடங்களை கூட்டி பார்க்க வேண்டும் ஐம்பத்தி மூன்று அந்த ஐம்பத்தி நபித்துவத்திலிருந்து ஆயிரத்தி நானூற்றி பின்னால் இருக்கின்ற நமக்கு பிறருடைய பலாயிலே மூக்கை நுழைக்க யாராவது பல ஆய கருத்து இருக்கின்றன ஓதியவைகள் போதும் இன்னும் ஒரு ஆயிரத்தை ஓதிகள் கதைகள் உண்மையான மோமியங்கள் என்றால் அவருடைய கல்விகள் இப்படி இருக்கும் உள்ள தொழுகை இருக்கும் தேவை இல்லாத விடயங்களை வெட்டும் அவர்கள் ஒதுங்கி நடப்பார்கள் அனில் அகிமோ தோட்டம் தேவையில்லாத அன்வான்ட் அவர்களுக்கு தேவை இல்லாத விடயங்களை அவர்கள் இக்னோர் பண்ணுவார்கள் அவர்கள் அவாய்ட் பண்ணுவார்கள் அவர்கள் அதில் கலையோ மூக்கையோ போட மாட்டார்கள் அதை பற்றி ரிசெக் பண்ண மாட்டார்கள் பிறருடைய மைனஸை செலக்ட் பண்ண மாட்டார்கள் பிறருடைய நெகட்டிவ் அவர்கள் எப்பொழுதும் ஒண்ண மாட்டார்கள் தேவையில்லாத விடயங்களை மிக பிரஸ்பஸாக அறிந்து கொள்வார்கள் ாயமைய தன்மை இந்த தன்மை யாரிடம் இல்லையோ எது இல்லையோ அனாவசியமான விடயங்களை சதிர்ந்து கொள்கின்ற பண்பு யாரிடம் இல்லையோ நானே எனக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான் நான் இன்னும் மோமீனாகவில்லை பல டிகிரிகள் வாங்கிவிட்டேன் பல பொறுப்புகளில் இருக்கிறேன் பல சங்கங்களிலும் உறுப்பினராக இருக்கிறேன் பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன் வருடாந்தும் மஜி செய்கிறேன் வருடத்துக்கு மூன்று உம்ரா செய்கிறேன் நிர்வாகத்திலும் இருக்கிறேன் அதிகாரத்திலும் இருக்கிறேன் அரசியலிலும் இருக்கிறேன் பணக்காரனாகவும் இருக்கிறேன் ஒரு எல்லா சங்கங்களிலும் நான் மெம்பர் மோமிகளுடைய பற்றி எனக்கு மெம்பர் சிந்திடா நான் மூமின் இல்லை சேவை இல்லாத விடயங்களிலே தலை போடுகின்றவர் அல்லா சொல்கின்ற வரைவில கணத்திலே கிடையாது அந்த கெட்டில் இருந்து அளவற்ற அருளாளரின் உண்மையான அடியார்கள் யார் என்பதை வழங்கப்படுத்துகின்ற பொழுது கண்ணியமானே அல்லா சொல்கின்ற ஒரு ஆயர் அடியான் அப்துர் ரஹ்மான் ரஹ்மானின் அடியான் யார் என்று அல்லா சொல்கிறார் ஒவ்வொரு பெயர் வித்தியாசம் அப்துல் ரஹ்மான் தான் ரஹ்மானின் அடிமைகள் அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் வைக்கப்பட்டவர்களும் அடிமைகள் தான் ஏனையவர்களும் அடிமைகள் தான் அவர்கள் எல்லோருமே ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அந்த மறைவிலக்கணங்களை அடையாளங்களை சொல்லி வருகின்ற பொழுது அழகான வார்த்தை தேவையில்லாத தனக்கு சம்பந்தப்படாத ஒதுக்கி செல்வார்கள் என்ற வார்த்தை நேரடியாக கண்ணால் பாதையில் தந்தையில் பொந்தில் அடுத்த வீட்டில் பின் வீட்டில் முன் வீட்டில் மத்தியில் மதரசாவில் பாடசாலையில் அதிக காரியாலயத்திலே பிரயாணத்திலே பீதியிலே பேமெண்டிலே சந்திப்பொந்திலே வாகனத்திலே எல்லா பலாய்களையும் கண்டால் எனக்கு தேவையில்லாத வேலை என்று போவார்கள் மீடியாக்களில் கண்டாலும் மர்ம என்ற வார்த்தை பொதுவானது மீடியாக்களிலே வாட்ஸ்அப்பிலே வந்திருக்கிறவருடைய பலாய் யூடியூப்ல வந்திருக்கிறவருடைய பேஸ்புக்கில வந்திருக்கிறது ஒருவருடைய ஊரு பலாய் டிக்டோக்கிலே வந்திருக்கின்ற பலாய் ஒரு ஒருவருடைய குறை மைனஸ் ஒருவரையானத்தை கோக்குகின்ற ஆட்சிகள் அந்த ஆட்சிக்களை வாசிக்க மாட்டார்கள் அழித்து விடுவார்கள் இவர்கள் தான் அப்துல் ரஹ்மான்கள் எனவே அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் கிடைக்க வேண்டுமா முஹமீர் என்ற பெயர் கிடைக்க வேண்டுமா இந்த தன்மை இருக்க வேண்டும் அது எந்த தன்மை ஊறுபலாயிலே தலை போடாத தன்மை என்னீஷ் ரசிபு அவர்கள் அடையாளம் இவர் நினைக்கிறார் இவர் எடுத்த எல்லாத்தையும் இன்பர்மேஷன் நீக்குதே அவர் ஊர்தவரே ஊர்பலாய் கப்பணக்கூடிய சர்டிபிகேட்கள் பிறருடைய பலாயை கலெக்ட் பண்ணி கலகு கிடைக்கின்றவரு குறைகளை செலக்ட் பண்ணுவது பெருமை இல்லை உங்களை ஈமானிலிருந்து அவுட் ஆக்கக்கூடிய பண்பு மூணில் இல்லை என்றேட்டை அல்லா கண்ட பண்பு மிகச் சிறவான பண்பு பெருமை சிறப்பகுதி வெளியாயிடும் செய்யாவிட்டாலும் பல் சீட்டாவிட்டாலும் சூக்கம் ஒன்றுடன் ஏதாவது பலாய் செய்திகள் வந்துவிட்டால் சுமுகம் கழுவாமலே பேஸ்புக் லைவுக்கு வருவான் இப்படிப்பட்ட மூதேவி மன்னிக்க வேண்டும் அது சார்ந்த குழந்தை இருக்கிறது மன்னிக்க வேண்டும் என்று கேவலமான பண்புள்ளவர்களுக்கு இப்படி காரணமாக சொல்ல வேண்டும் அன்பானவர்களை சுத்திகாலியுடைய லாஸ் அது அந்த லாஸ்டில் சுத்திக்காரியுடைய பணம் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய கடமை பக்திரம் திட்டமான காலத்தை புரிந்து வேண்டும் என்ன செய்கிறேன் இந்த காலம் எப்படிப்பட்டது காலத்தை அதை பண்ண வேண்டும் காலத்தை புரிஞ்சடைக்க வேண்டும் செய்திகள் தகவல்கள் உறுதியான தகவல் இது தன்னை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற பணியில் அவர் ஈடுபட வேண்டும் இரண்டாவது நினைத்து கொண்டிருப்போம் அறிவாளி என்று நமக்கு நாமே சான்றிதழ் நபியவர்கள் அறிவாளிக்கு கொடுக்கின்ற சான்றிதழ் அறிவாளியை பற்றி நபியவர்கள் விளம்பரப்படுத்துகின்ற விளம்பரங்கள் இரண்டாவது தன்னுடைய வேலையை பார்த்துக்கொண்டு வாழ்வார் எப்படி தன்னுடைய வேலையை பார்த்துக்கொண்டு அவரை பார்த்து வாழ்வார் ார் தன்னுடைய வேலையை மாத்திரம் பார்த்துக் கொண்டு வாழ்வார் சேவை இல்லாததை பேசாமல் நாவை கட்டுப்படுத்துவார் பாதுகாப்பார் மூன்று கல்விகள் ஒமன் அசத கனாதின் அலிகி தன்னுடைய பேச்சுகளில் யாத்திரையுடைய பேச்சை அழந்து வடித்து வடிகட்டி நிறுத்தி விசாரித்து என்ன பேச போகிறேன் என்று இவருக்கு முன்னாள் என்ன சொல்ல போகிறேன் கோபம் வந்தவுடன் கண்டகண்டையெல்லாம் பேசிவிடக் கூடாது கண்டபடி வாயை அழித்து விட கூடாது கண்ட கண்ட தூசணங்களை எல்லாம் கொட்டி விடக்கூடாது கண்ட கண்ட மாதிரி மனைவிக்கு கட்டக்கூடாது பெற்றோருக்கு கண்டபடி பேசக்கூடாது முஸ்லிம் களுக்கு கண்டபடி கூடாது யாரையும் போல் யாரையும் புறம் யாருடைய படாயம் கழுக கூடாது யாரை பற்றிய தவறான ஒரு வசனம் மொழிய கூடாது என்பதை நாவை பாதுகாத்து அலந்து வடித்து கணக்கு பார்த்து அப்பதான் என்றால் அதை கணக்கு பார்த்து எடை போட்டு இந்த வார்த்தையால் எது நடக்கும் சொன்னால் எது கிடைக்கும் பிச்சனா வடிக்குமா அதை பிச்சனா அமருமா சரி கலாமோ பேச முன்னால் வழிகட்டி அலந்து விசாரித்து கணக்கெடுத்து கருமானத்தை உணர்ந்து யார் அவர் பேசுவார்த்த பேச்சு காதுக்கடியாக இருக்க மாட்டார் மலை மலை மலை வாண்டு பேச மாட்டார் மட்டை மட்டைய பேச மாட்டார் அவர் காதுக்கடி என்ற பெயர்லிருந்து தப்பித்து கொள்வாங்க சொல்ல காதுக்கடி ஸ்டார்ட் பண்ணி விட்டா பிரேக் இல்லாம பேசுவாங்க ாலும்பாய மூன்று பேர் சேர்ந்தாலும் பல ஆயுதம் பேப்பர் நியூஸ் பேப்பர் அடித்தாலும் எந்த இடத்திலே நெகட்டிவான மைனஸ் ஆன கேவலமான தலைப்பிலே ஆட்சிகள் இருக்க அதைத்தான் வாசிப்பார் பூந்தோட்டத்துக்கு சென்றாலும் ஒரு மிருகம் அதை தேடும் என்று சொல்வார்களே அங்கும் சென்று நான்கு கால எழுத நான்கு காலமாட்டம் வீட்டக்கூடிய சென்றும் கழிவு தேடுகின்ற ஒரு கூட்டம் நம்மளவில் வெள்ள ஜிப்பா போட்ட ஒரு வெள்ள விளையாடுறது ஜிம்மா அல்ல வெள்ள விளையாண்டு வருகிறார் செய்தவுடன் அப்பா இது கருப்பு அது வெள்ளி வருகிறார் வெள்ள சிப்பாடு வருகிறார் விரும்பிய கலர் பிரகாசமாக இருக்கிறீர்கள் அப்பா பிரகாசமாக இருக்கிறீர்கள் அண்கள் பிரகாசமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய அழகையும் சௌந்தர் அல்ல இன்னும் ஆரோக்கியத்தை தருவானாக மாஷா அல்லா சொல்ல வேண்டியவர் கருப்பைதேவ் கொத்து வாய்க்கு இதுதான் என்னுடைய தலை வெள்ளி ஆடையிலும் தடுப்பு கொள்ளி தேடுகின்ற பண்புள்ளவர்களுக்கு செலவு பதேசங்கள் ஹதீஸ் இருக்கிறது பிரபதியமான ஹதீஸ் அபு ஹுரா ஹதீஸ் இஸ்லாமின் யானை சாத்திரிய மையம் ஒன்று நான்கு பிரதானமான ஹதீஸ்களை மையமாக இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இஸ்லாமிய பண்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அபுசாது சொல்லுகின்ற கருத்திலே ஒரு ஹதீஸ்லி இஸ்லாமின் இஸ்லாம் அழகானது இவர் நல்ல முஸ்லிம் இவர் ஜெனிவீனான முஸ்லிம் இவர் சரியான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் நல்ல முஸ்லிம் நேர்மையான முஸ்லிம் முஸ்லிம் அவருடைய பிரதான அடையாளம் தற்கொருமால யானை அவர் தேவையில்லாதவற்றை ஒதுங்கி நடப்பது அவாய்ட் பண்ணுவது இருக்கிறது தொண்ணூறு மனிதன் அடிப்படையிலே இருபத்தி வீதமாவது விடயத்திலே தலை போடுவது சேவை இல்லாத விடயத்திலே மூக்கை உழைப்பது சேவை இல்லாத இடத்திலே நீதிபதியாக நோயராக அதிகாரியாக மாறுவது கன்யமான மகமது அலுவானி செல்லமுடைய நிகழ்வுகளில் இருந்து வைத்து ஆரம்பிக்கிறார் நபியவர்கள் எந்த அளவு பிறருடைய ஒரு பலாய்களை விட்டு தெரிந்து கொண்டார்கள் பலாய்கள் தெரிந்தாலும் தன்னுடைய பலாயை தான் சொல்லும் பொழுது கட்டவுசரை கொடுக்கின்றவரையே அவர்கள் நபியவர்கள் என்ன செய்தார்கள் அவரை பாதுகாத்தார்கள் கவனமாக கருங்கள் பகாரில் போய்கொண்டிருக்கும் பொழுது அகமது அல்லாசன் இரண்டு பேருக்கு வந்திலே வியாபாரத்திலே வாய் ஒருவர் சகாதி இன்னும் ஒருவர் நன்முசுழை ஏதோ பிரச்சனை யாரோ தவறு அவர் வாய்ப்புக்கு போகிறது அவரையை பார்த்து அவருடைய வேலையை பார்த்துக்கொண்டு நவீர்கள் தன்னுடைய வேலையை பார்த்துக் கொண்டு போய்கொண்டிருக்கின்ற பொழுது யார் சொல்லல யார் சொல்லுதோ யார் சகாதி வாங்கினேன் பாருங்களேன் பலாய போடுறான் பிரச்சனையை போடுறான் வியாபாரம் செஞ்சு மண்டக்கூட்ட போடுறான் நீ பார்த்து பண்ணிக்கோ என்னையா இன்று நாம் பிரச்சனை நதிய வேதம் இருக்கிறதா நதியை உன்னுடைய பேர் தனிப்பட்ட பிரச்சனை என்னை பலாய்ச்சி இருக்காது பார்த்து முடித்துக்கொள் நீ முடிச்சுடும் என் நபியோடு இப்படி ஒதுங்குவதாக இருந்தால் நுணுக்கம் இருக்கும் சில வேலை சகாதியோடய இருக்கும் சேவை இல்லாம போட்டு விட்டு அறிஞ்சு அங்கு நிதிபதியா மாறி அவன் அவன் நபியுடைய மதிப்பை வழங்காதவன் அபகேஷிக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தை அவன் பேசினால் சேவை இல்லாத வேலைதான் இவன் வேலை நீ பார்த்துக்கொள்ளப்ப என்ன விட்டு நபியுடைய பொதுவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பொதுவான ஒரு ஏழான் எனக்கு தெரியுமா இன்னும் ஒருவருடைய பலாயை நம்முடைய விளக்குகிட்ட தெரியுமா இன்னும் இன்னும் ஒருவருடைய துறையை இன்னும் ஒருவருடைய தவறை இன்னும் ஒருவருடைய தனிப்பட்ட அவருடைய மான மரியாதையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை என்னிடம் வந்து என்னிடம் யாரும் பண்ண வேண்டாம் சொல்ல வேண்டாம் நான் உங்களுக்கு முன்னால் வரும் பொழுது எல்லோரை பற்றியும் வர விரும்புகிறேன் நீங்கள் யாரையாவது பற்றி குறை சொன்னால் அவரை பார்க்கும்பொழுது அந்த குறைஞ்சம் வரும் அவரை பார்க்கும் அந்த தவறு வரும் ஒவ்வொருவரையும் நல்லெண்ணத்தோடு ஒவ்வொருவரையும் சிந்தனையோடு நேர்மறையான சிந்தனையோடு நான் ஒவ்வொருவரையும் முகம் கொடுத்து உறவாட உரையாட தொடர்பு வைக்க ஒவ்வொருடைய தொடர்பையும் நான் தூய்மையான உள்ளத்தோடு வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் யாருடைய ஒரு பலாயினும் மேல வந்து கழுக வேண்டாம் நமஸ்கே ஒரு படிப்பினைக்கான சம்பவம் செய்து வச்சாருங்க வந்தார் சோக செய்ய வேண்டும் திறந்த வேண்டும் அல்லாவுடைய உண்மையான மன்னிப்பை அடைய வேண்டும் என்றார் ஆகப்பறைய காட்சி கட்டவுத்தர் சொல்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் திருமணம் செய்தார் கல்லறிந்து கொள்ள வேண்டும் திருமுறை முடிக்காதவர் தினாசை நூறு கண் தேடி அடிக்க வேண்டும் என்ற குரான் வசனங்கள் இறங்கிய நதியவர்கள் புத்தமிட்டிருப்பீர்கள் அந்த பெண்ணை டச் பண்ணி இருப்பீர்கள் சொல்கிறார் நான் இதைவிட தெரியும் சொல்கிறார்கள்ருக்க மாட்டி தவற சொ நீ கொஞ்ச முாய் கட்சி அணைத்திருப்பாய் நீ அசில் அடிப்படையான யதார்த்தமான விபச்சாரம் செய்திருக்க மாட்டாய் தகவல்களே என்று அவரின் சக்தி மறைத்து குறையை மறைத்து அவரை பார்த்தார்கள் அவர் சௌபாவிலே ஊர்ஜிதமாக இருந்தார் அவர் யாருல கணித்து மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொண்டார் அல்லாவுடைய கட்டளை நீர் ஏதும் செய்ய முடியாது அவர் கண்ணி கொள்ளப்பட்டவனையும் செய்தவனாக பொருள் மாற்றுகிறோம் யாராவது பெண்ணோடு தனியே ஒரு பிரியாணத்தோடு வெற்றி இருக்கிறாரா இருக்கும் பெண் பேசினார்ந்தாச்சுக்கும் நம்முடையமான சாதனைகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு என்ன உரிமை இருக்காது நீ உத்தமரா கிடைத்தவரா முதலாவது அவர்களை பலாயை கற்பனை செய்வதற்கும் வெக்கடைப்படுவதற்கும் கைகால் வைப்பதற்கும் உங்களுடைய பலாய் சமூகத்துக்கு சந்திக்கப் பண்ணுக்கு வராமல் உங்களுக்கு மகர்த்து வர மிக பெயர் மாற்றிருக்கிறது இல்லம் படைக்கும் மற்றவர்களுடைய பேசி தன்னுடைய வீட்டுக்குள் அந்த பலாய் வந்து இருக்கிறது என்ன அதீம் நான் சொல்ல வேண்டிய அதீம் மறைந்து விடும் கொள்கிறேன் அது ஹதீப ஆரம்பித்ததே ஒரு வகையான பாணி நபியுடைய ஒரு வித்தியாசமான எப்படி கூடிய வெளிரங்க முஸ்லிம் ஆய் நடிக்கின்றவர்களே உள்ளத்திலே ஈமான் இல்லாத நடிகர்களே உள்ளத்திலே ஈமான் இல்லாமல் நயவஞ்சரத்தையும் ஊசையையும் அழுக்கையும் மற்றவர்களை பற்றி வஞ்சரத்தையும் குரோதத்தையும் கலப்படத்தையும் வைத்துக் கொண்டு வெளியிலே பெரிய சூப்பி மகான் போன்று நடிப்பவர்களே சொல்லிக்கொண்டு உள்ளே ஈமான் இறங்காதவர்களே லட்டுபதில் முஸ்லிமின் முஸ்லிம்களை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் முஸ்லீம்களை அடக்க வேண்டாம் முஸ்லிம்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் முஸ்லிம்களை மனவருத்தத்தில் போட வேண்டாம் முஸ்லிம்களுக்கு சொல்லால் செயலால் எச்சனால் நீங்கள் எந்த வருத்தையும் குறைக்க வேண்டாம் அவர்களுடைய பேசி மூன்றாவது குறைகளை கேட்க வேண்டாம் மூன்று விடையை நீங்கள் நோவினைப்படுத்த வேண்டாம் மூமியங்களுடைய பலாய்களை பேசித் தெரிய வேண்டாம் மூமியங்களுடைய குறைகளை பேசுவதற்காக கலெக்ட் பண்ணுவதற்காக அப்படியே தேடி வேண்ட ஆள்ாயை கிண்டிவிட்டு அவர் பேசுகின்றதை ரெக்கார்ட் பண்ணி மீடியா குரையை போட்டு கேவலப்படுத்த வேண்டாம் யார் ஒருவர் முஸ்லிம் பிறருடைய குறையை துருதி தேடி அவர் போகுது அவருடைய பல எப்படி போகுது இந்த விஷயம் எப்படி அந்த விஷயம் எப்படி இதை பத்தி ஏதாவது இன்பர்மேஷன் இல்லை தாங்க என்னை கலெக்ட் பண்ணுகின்ற குப்பை கூலங்களாக டஸ்ட்பின்களாக யார் இருப்பானோ பிறரின் குறைகளை நிறைக்கின்ற சிந்தனையிலே பதிக்கின்ற ஒரு குப்பை சுத்தியாக பயன்படுத்துகின்ற கேவலமான பண்பு யாரிடம் இருக்கமோ அவனுடைய போகின்ற விட அவன் வீட்டுக்குள் செய்தாலும் அம்மா வெளியாகும் இந்த இத்தனை பேருடையது யாரோ ஒருவனுடைய பலாயை பத்து வருடங்களுக்கு முன்னர் கலங்கியது இருபது வருடங்களுக்கு முன்னாள் கலங்கியது வணக்கம் முப்பது மறக்கும் நடக்காது இறுதி கட்டளை அடைகிறேன் அன்பானவர்களே நான் நமக்கு மலத்தில் போட்டு வரும் பொழுதும் யாரும் கைப்படுத்த முடியாது கபிலும் தனிமை மகரம் யானர்த்தி நபர்களை கண்டிடமற்ற எல்லாரும் போதும் சமுதாயம் தப்ப வேண்டும் யானை சீலலமாக சொற்கம் போகும் வரைக்கும் உம்மாவை கண்டுவோம் பாப்பாவை கண்டோடுவோம் தாத்தாவை கண்டோடுவோம் சங்கத்தியை கண்டோடுவோம் மனைவியை கண்டோடுவோம் பிள்ளைகளை கண்டோடுவோம் நன்மை பேசி விடுவார்களோ தெரியாது ஊட்டிய தாய் அந்த தாய்க்கு ஒரு நன்மை கொடுக்காத மக்களிலேருந்து சிறருடைய மைனசுகளை கலெக்ட் பண்ணி பறப்பி என்ன கிடைக்கும் அதை நாவால் பேசி முகம் கொப்புற தூக்கி நிறக்கத்தில் வீசப்படும் அது ஒரு வார்த்தை பேசுவார் எல்லாவுக்கு படிக்கும் அந்த வார்த்தையை வைத்து சுரக்கத்துக்கு அனுப்புவான் ஒரு ஒரு வார்த்தையை பேசுவார் கோபப்படுத்தி இருக்கும் வார்த்தைகள் பேசக்கணக்கான வார்த்தைகள் எழுதியிருக்கிறோம் எத்தனை லட்சக்கணக்கான வசனங்களை பாடமாக்க இருக்கிறோம் அன்பானர்களே மிகப்பெரிய மே நோயற்றினார் நோய் விசாரிக்க வந்தவர்களை ஒரு மனிதர் நோய் விசாரிக்க வந்தார் வந்து நோய் விட்டு வீட்டை பார்க்கலாம் நோயாளி உடைய வீட்டை சுற்றி சுற்றி பார்த்து மேலே முகத்தை பார்த்து விட்டு பெரியாறை கூறையில் சூரை கண்ட முகத்துக்கு போட்டு இருக்கக்கூடிய ஒரு பால் அந்த அந்த கம்பு கொஞ்சம் உடைந்து இருக்கிறது கெமரா போட்டு கேட்டு போய்க்கு போவது கட்ட அல்லது குறை பார்க்க சமல்ல தேச கிச்சன் வரைக்கும் போவது கிளீனாக இருக்கிறதா வருகின்ற மாப்பிள்ளை கிச்சன் தானே சூழல் போகல ஏன்னா ஒரு வகையான ஊர் பலாய்கள் சேவை இல்லாத விடயங்கள் விளங்காம செய்கிறோம் வெடிச்சிருக்கிறேன் இருபது வருடங்களாக வாழ்கிறேன் நானே என்னுடைய கூரையிலே குறை பார்க்கவில்லை நீ உன்ன வேலையை பார்த்துட்டு போறிய அல்ல செய்வான் என் வீட்டுல உள்ள பலாயை குறையை பார்க்காம எனக்கே நீ அட்வைஸ் பண்ணாம உன்ன வேலையை பார்த்துட்டு போறியா இது போன்றவர் ஏற்கனவே போறேன் வாங்குறீங்க பாக்கிறீங்க காரை விற்கிற ஐடியா இருக்கா எப்படி செய்யுது எப்படி டீசல் வேலை செய்யும் இல்லாத வேலை முறைக்கு வகையில் இறக்கிவிட்டால் காரை பற்றிய உன் இலக்கு பின்னர் கண்டால் பத்து கிலோமீட்டர் தூரம் ஓடி விடுவார் இதுதான் இல்லன் பரிசு இல்லாத வேலை கண்ட மோடி யூஸ் போனா பிராண்டியா ஏன் சேவை இல்லாத வேலை அவனுடைய போனை பற்றி கேட்கின்ற பத்து வசனங்களுக்கு பத்து சிபகானல்லாம் சொன்னால் பத்து மரம் பத்தால் அன்சில்லா விற்கல் செய்தால் பத்து மரம் பத்து நாயிலாக இல்லைன்னா சொன்னால் பத்து மரம் அதுக்கு பதில பத்து துவா கேட்டால் மூன்றாவதுக்கு அபூடாக முன் கிடைக்கிறது என்ன பலாய் உதாரணங்களுக்கு திருப்பு வரும் என்ன முடிக்கிறேன் இதுதான் என்னுடைய தலைப்பில் நல்ல மாற்ற இப்படி கிண்டி கிண்டி கிண்டி கிண்டி துருவி துருவிப்பதை கூட கருத்தார்கள் சொர்க்கத்தட்டா சொர்க்கத்துல அந்த ஆலையத்தா சொர்க்கத்துல இந்த பழக்கட்டா சொர்க்கத்துல அந்த பறவைத்தா உதாரணத்துல நம்ம எனக்கு புறாயரை மானரசிக்கா முயலரசிக்கா அப்படியான கருத்திரம் படித்து கொடுத்து நமக்கு ஒரு படிப்பினைக்கு ஒரு சம்பவம் உள்ள இன்பம் என்று சொல்லி மனசு ஒவ்வொன்றாக கிண்டி கிண்டி விரிவாக துவா கேட்பது எல்லாரும் பிடிக்காது வார்த்தைகளிலேருக்கமாக துவாக்கிறான் சுருக்கமாக விடயங்களை முன்வைப்பதுதான் பிடிக்கும் அல்ல பிடிக்கும் நீ இந்த கிண்டி கிண்டி திருவி திருவிவன்றாக வேலை ஏற்பார் என்றார்கள் கூட தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்க முடிக்கிறேன் இதோ ஏற்படுகின்ற விளைவுவர் ஒன்று ஆரம்பித்தோட ஹீமா இல்லை என்ற பெயர் கிடைக்கிறது முஸ்லிம் மண்சரிமன் முஸ்லீம் மூலம் நீஸ்லீமே மண்மன் அது பேஸ்புக்கில் வீடியோ போட்டிருக்கிறார் போட வேண்டும் அச போட வேண்டும் ஒரு வீடியோவில் இந்த மாசை போட்டுவிட்டு அதை மோட்டிவேட் பண்ணிவிட்டு போட்டு இருந்தால் அந்த மாஷா அல்லா அல்லாவுடைய பெயர் தான் சொல்லப்பட்ட நோக்கம் வித்தியாசம் வைத்தே நடக்க போகிறது ஏன் சிறுடைய பலாயை கழியவனுக்கு நான் மோட்டிவேட் பண்ணி ஜத்தரம் மீடியாக்கள் இது தலைவரை தலைப்பு மீடியாக்கள் தான் என்று டஸ்பென்கள் நவீன மீடியாக்கள் தான் ஆக நாட்டு வீசுகின்ற டஸ்பெண்கள் சத்தரம் கவனம் உங்களுடைய பேஜை வைத்து யூடியூப் பேஜை வைத்து வைத்து உங்களுடைய அக்கவுண்டை வைத்து நரகத்திலே பாரிய சண்டனை உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லா சொல்கின்ற மோமின்களுடைய பட்டியலும் கிடையாது உண்மையான அப்துர் ரஹ்மான்களும் கிடையாது நாவால் ஏற்பட்ட விபரீதங்களால் நாங்கள் ஏதாவது தண்டிக்கப்படுவோமா என்று கேட்ட பொழுது மக்களை நரகத்திலே கொடை கொடையாக அதிகமான மக்களை துவக்கி நரகத்தில் வீசுவது வேற என்ன என்று கேட்டார்கள் நாவால் தான் அதிகமானவர்கள் போவார்கள் கண்ணால் பாவம் செய்த காதல் பச பாவம் சிந்தனையால் பாவம் சொல்லால் பாவம் நடையால் பாவம் உள்ள அந்த ஆலயங்களையும் சிலருடைய துறைகளுக்கும் ஊர்பழாய்களுக்கும் மைனத்துகளுக்கும் சிலருடைய மான மரியாதை போக்குவரக்கும் உள்ளங்கால் வரைக்கும் அல்லா கழுத்த விடயங்களில் ஈடுபட்ட படுபாவியாக ஒரு சம்பவத்தோடு ஒரே ஒரு சம்பவம் இதற்கு நேர்மாற்றமான சம்பவம் இந்த தலைப்பு இடையெல்லாம் நெகட்டிவ் முன்வைக்கிறது இறுதியாக ஒரு வீட்டை தண்டுபிடித்துக் கொள்கிறேன் போன்று அபூ தியான அவன் முக்கியமான அவர்கள் சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது சகாம்கள் ஒரு சாரால் பாக்கவும் சக்கரத்தில் இருக்கின்றது அவர்களுடைய முகம் அவருடைய முகம் இருந்ததை விட வாரம் பொழுது இருந்ததை விட சக்கரிலே பிரகாசம் கூடி இருக்கிறது சிலர் வாரம் பொருள் கிரியும் எல்லாம் மூச்சு மேற்கப் எல்லாம் பண்ணி அழகாக இருப்பார்கள் மையத்துக்கு இருக்கும் அதன் மூலம் அகற்ற கடல் மாறி கொண்டு போவது பல காரணங்கள் இருக்கும் என்றாலும் நல்லா காஞ்சி விட்டான் போனவுடன் உண்மைகள் வெளியா எவ்வளவுதான் கிளியும் பண்ணி குடிப்பாடினாலும் கழிவுகள் வெளியாடிக்கொண்டே இருக்கும் அவசரம் அமைக்கிறது அதனால அவசையான தண்டனைகள் அதனால நல்ல மூத்துக்குள்ளி அடையாளங்கள் அல்ல எல்லோருக்கும் அல்ல நோய் நோக்கலாம் குணம் உள்ளவராக இருந்தால் மையத்திலை விளங்கி விளையாட்டு இருந்தவர்கள ஜனாத கருத்து கொண்டு போதும் இங்கு நிறம் குறைவாக இருந்தவருடைய நிறம் அழகாக மாறுகிறது இப்போ முன்னார் அபூ துஜான அதிகமாக என்ன அபூ துஜான் அவர்களே நீங்கள் வாழும் பொழுது வாழ்த்து போடுதான் இருக்கிறார் இருக்கும் பொழுது இருந்த முகத்தை விட உங்களுடைய முக பிரகாசம் கூடிக்கொண்டு போகிறதே சக்கராத்திலே என்ன விசேஷமான அமல் சக்கராத்தானே அதுக்கு பின்னர் கேட்டதற்காக படிப்பினைக்கு சொன்னார்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் காண்கின்ற அந்த என்னுடைய முகத்துடைய பிரகாசம் வரலாற்று வருகிறது நட்சத்திரம் போன்றும் இன்னைக்கு கொண்டிருக்கிறது அந்த முகத்திலே சங்கரன் போன்று புல்மோன் போன்று பௌர்களும் இன்னுறத பெரிய முன்னாள் சக்கரத்திலே ரூப தெரிய முன்னால் தன்னுடைய முகத்தை பௌர்ணமி போன்று மாற்றிய இரண்டு தன்மைகள் இதே நின்ற வேறொரு தலைப்பிலே உங்களுக்கு மறைவான தன்மைகள் இப்படி வெளிப்படுத்த கேட்டு வற்புறுத்தி கேட்டார்கள் சொல்லுங்களே நாங்களும் சக்கரத்தை அழகுபடுத்தும் என்ற கருத்து கேட்டார்கள் இரண்டு தன்மைகள் தேவையில்லாத பேச மாட்டேன் எல்லோரை பற்றியும் நல்லெண்ணத்தோட வாழ்த்தில் ஊறு பலாய் பார்த்தால் தானே மற்றவருடைய வரும் ஊறு பலாய் தேடினால் தானே ஊருபலாய் பேச தேவைப்படும் ஊறுபலாய் பார்க்கின்ற ஊறுபலாய் பேசுகின்ற ஒவ்வொரு பார்க்கும் அவருடைய முழு பலாய்களையும் பத்து தெரிந்தால் பத்து அவருடைய பாவத்தோடும் படிக்க போகல படிக்கோட்ட கூத்துக்கு தெரியாத படிக்க போகல போட்ட கூத்து தெரியாதா போட்ட கூத்து தெரியாதா போட்ட கூத்து தெரியாதா இருக்கிறீங்களே என்று ஒவ்வொரு குறைகளாக டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி இருபத்தி நாலு வருடங்களிலே இருபத்தி நாலு குறைகளோடு பார்க்க மாட்டேன் அன்றை ஒவ்வொருவரையும் பிரச்சாரம் சந்திப்பேன் இதுதான் என்னுடைய முகம் புறகாசின் காரணமாக இருக்கும் எல்லாம் ஆனவத்தான ஊரு பல்களை மட்டும் நம்ம பாதுகாப்பான தலைமுறை பாவங்களை மனுசரிவையாக என்னுடைய செக்தோருடைய பாவங்களை மனுசல்வையாக மனை மக்களுடைய பாவங்களை மனு தல்வையாக முஸ்லிம்கள் பூமி அனைவருடைய பாவங்களை மனு उम्मीद इन तरव यहां मूर्ण अनेबाया हिबा रे अनेक नमें नमुक पेरे वि சிறருடைய மறைப்பாயாக அதன் மூலம் காணாக்குவாயாக உன்னுடைய அந்தஸ்துகளை உடைத்தாக்குவாயாக எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி நலவு பேசுகின்ற நாவாக நாவை மாற்றுவாயாக சிறரை பற்றி சுத்தமான உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை மாற்றுவாயாக சிறதை கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கின்ற கண்ணாக மாற்றாமல் என்னுடைய தூய்மையான பார்வை பார்க்கின்ற கண்ணான பார்வை மாற்றுவாயாக சிறருடைய கெடுமிகளை கேவரங்களை காதல் உருவாங்குகின்ற காதலை நம்மை பாதுகாப்பாயாக அதை பற்றிய சிந்தனை விட்டு பாதுகாப்பாயாக எப்படி நம்பிமார்கள் மக்களுடைய உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்தித்து கேள்வி கணக்கில்லாம பாக்கியத்தை தருவாயாக ஏமாடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துவாயாக